ீிாமூிகிகேந்திரை பாய் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமி விஜய ஸ்ரீதத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சந்தமாஸ்ஸ மேவ மாதமே மேவச்ச சாா் மேவியமே ேவோரோகோ வம்ச ரிஷிபோ மோ நமோ குருபோவர प्रत्यगर्थो ம் சநா சுன்கு சீரியவை தேஜஸ்வினீத்தமஸித்விஷாவை ஓ நமோ வைவஸ்வத்தாயிருத்யவே பிரம்மவித்யாச்சாரியாய நச்சிகேதசேச்ச ஆதிகுரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தியினுடைய அருளால் கட்டோபனிஷத்தினுடைய மந்திரங்களுக்கெல்லாம் முடிந்தவரை அர்த்தம் பார்த்திருக்கிறோம் கடோபனிஷத்தினுடைய சுருக்கத்தை சொல்ல தொடங்குகிறேன் ஒருவேளை இன்றைக்கு முழுவதும் சொல்ல முடியவில்லை என்றால் நாளை தொடர்ந்து சொல்லி நிறைவு செய்வேன் கடோபனிஷத் இரண்டு அத்தியாயங்களையும் ஒவ்வொரு அத்தியாயங்களில் மூன்று மூன்று பிரிவாகவும் வள்ளி என்ற பெயரிலே இருக்கிறது இந்த முதல் அத்தியாயம் முதல் வள்ளியில் ஒரு கதையோடு இந்த உபனிஷத் தொடங்குகிறது முதல் ஒன்பது மந்திரங்கள் இந்த முதல் அத்தியாயம் முதல் வள்ளியில் மொத்தம் இருபத்தி மந்திரங்கள் இருக்குது இந்த இருபத்தி ஒன்பது மந்திரங்களுடைய விஷயத்தை இப்போ சுருக்கமாக சொல்கிறேன் முதல் ஒன்பது மந்திரங்கள் கதைப்பகுதியாக இருக்குது ஒரு பிராமணர் இருந்தார் அவர் பேர் வாஜஸ்ரவஸ்துன்னு பேர் அவர் நிறைய யாகங்கள்லாம் பண்ணுறவர் ஒரு பெரிய யாகம் பண்ணினார் அந்த யாகத்துக்கு பேர் விஸ்வஜித் அப்படின்னு ஒரு யாகம் பிராமணனுடைய தர்மம் யாகங்களை உலகத்தினுடைய நன்மைக்காக செய்கிறது அரசனுடைய நன்மைக்காக மக்களுடைய நன்மைக்காக யாகங்களை எல்லாம் செய்கிறது பிராமணனுடைய தர்மம் அவருக்கு பேரே நல்ல பேர் வாஜஸ்ரவஸ் வாஜஸ்ரவகான கீர்த்தின்னு அர்த்தம் புகழ்னு அர்த்தம் வாஜகான்னு சொன்னால் அன்னம்னு அர்த்தம் அன்னதானம் பண்ணி புகழ் பெற்றவர் நிறைய அன்னதானம் பண்ணி புகழடைந்தவர் யாகம் செஞ்சார்வர் இந்த தியாகத்துக்கு பேர் விஸ்வஜித் யாகம்னு சொன்னேன் அதில் எல்லாத்தையும் கொடுக்கணும் சர்வவேத தன்னோட சொத்தை எல்லாம் அதுக்கு கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுத்துடணும் ஒன்றும் வச்சுக்கூடாது அவர் யாகம் பண்ணார் அப்போ அவருக்கு ஒரு பையன் இருந்தான்னு ஆரம்பிக்கிறது உபனிஷன் உஷனு ஹவை வாஜஸ்ரவசஸ் சர்வவேதசம் ததௌ தசிய நச்சிகேதா நாம புத்திர ஆச அவருக்கு நச்சிகேதன் என்ற பெயருள்ள ஒரு மகன் இருந்தான் என்று உபனிஷத் தொடங்குகிறது ஆகிது மாணவனை முதல்லே அறிமுகப்படுத்துகிறது இந்த உபனிஷத்தில் மாணவன் நச்சிகேத் குருநாதர் யமதர்மராஜா ஆக மாணவன் ஒரு நல்ல பண்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவன் ஏற்கனவே அவனுடைய முன்னோர்களெல்லாம் வழி வழியாக வேதங்களை கற்று அந்த வேதங்கள் சொன்ன நெறியிலே வாழக்கூடிய பரம்பரையில் வந்தவன் அப்படின்னு மாணவனே இப்படி ஒரு தகுதியுள்ளவனாக அறிமுகப்படுத்துகிறது அந்த யாகத்தில் அவர் தன்னுடைய பொருளெல்லாம் தானம் பண்ணுற பொழுது முதல்ல நல்ல பொருளெல்லாம் தானம் பண்ணார் அப்புறம் கேட்டு பசுக்களை எல்லாம் தானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் இந்த கேட்டு பசுக்களை எல்லாம் தானம் பண்ணுற போது இவனுக்கு சாஸ்திரத்தில் ரொம்ப ஸ்ரத்தை இருக்குது இந்த பெரியவங்கள்லாம் சொன்ன உபதேசத்தில் அவனுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது இப்போ நச்சிகேதை சொல்லணும்னா உத்தம குலோப்பன்னா உயர்ந்த குலத்தில் தோன்றியவன் இது திருவள்ளுவரும் குடிமைங்கிற அதிகாரத்தில் சொல்கிறார் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார் நம்ம தாய் தந்தை முன்னோர்கள் எல்லாம் நமக்கு நல்லா அமையணும் அது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு ஆ உயர்ந்த ஒரு நல்ல பண்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன் அது ரொம்ப முக்கியம் அது மாத்திரமில்லை சாஸ்திரத்தில் பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்குது தகும குமாரகம் சந்தம் தக்ஷிணாசு நீயமானாசு ஸ்ரத்தா ஆவிவேஷ அவன் உள்ளத்தில் ஸ்ரத்தை ஆவேசம் கொண்டது அப்படின்னே சொல்ற மந்திரம் சொல்ற ஆவிவேஷா அமன்யத்தை அவன் நன்றாக சிந்திக்கக்கூடியவன் ஸ்ரத்தை உள்ளவன் சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை உள்ளவன் நன்றாக சிந்திக்கக்கூடியவன் ஒன்பது வயது பையன் குமாரஹா உத்தம குலோத் பன்னகா அப்புறம் குமாரஹா ஸ்ரத்தாவான் கூடிய செல்ஃப் திங்கிங் பர்சன் ஆனால் சாஸ்திரத்தோடு சேர்ந்து சிந்திக்கிறோம் அங்கே என்ன நடந்ததுன்னா பீத்தோதகாக ஜக்திருணாக துக்ததோஹாக நிரிந்திரியாக அனந்தா நாம தேகச்சதி இவன் என்ன யோசிச்சாங்கிறது உபனிஷத் சொல்லுகிறது இந்த மாதிரி தனக்கு உதவாத பொருள்களை பிறருக்கு கொடுக்கக்கூடாது அப்படி ஒரு கருத்து இருக்கு இல்லையா நமக்கு உதவக்கூடிய பயனுள்ள பொருளைத்தான் பிறருக்கு கொடுக்கணும் பயனற்ற பொருள்களை பிற இதெல்லாம் உபநிஷத்து பல நீதிகளை சொல்கிறது இந்த கதையின் மூலம் பல நீதிகளை சொல்லுகிறது சுருக்கமாக சொன்னால் என்னாச்சு அவங்க அப்பாட்ட போய் அவன் கேட்டான் அவங்க அப்பா தானம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ போய் கேட்டான் இப்படிலாம் தானம் பண்ணிகிட்டு இருக்கார சொல்லி எல்லாத்தையும் கொடுக்கத்தானே வேணும் என்ன யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டான் அப்புறம் சொல்கிறேன் மற்றதெல்லாம் என்ன யாருக்கு கொடுக்க போகிறீர்கள்னு கேட்டான் அவர் அதை முதல்ல லட்சியம் பண்ணலை சின்ன பையன் ஏதோ கேட்குறான் அப்படி அப்படி எங்கேயும் இல்லை சாஸ்திரத்தில் பையனை கொடுக்கணும் புத்திரதானம்னே கிடையாது கன்னியாதானம் இருக்குது புத்திர தானம்னு எங்கேயும் சொல்லலை புத்திரனை ஸ்வீகாரம் கொடுக்கறது ஒன்று இருக்குது அது வேறு தேவைப்பட்டாது பண்ணியாகணும் கிடையாது ஆ புத்திர தானம்னு ஒன்றும் கிடையாது கன்னியாதானந்தான் இருக்கு ஆனால் இவன் ஒரு தடத்துக்கு ரெண்டு தடவை இப்படி திரும்ப திரும்ப கேட்ட உடனே அவருக்கு கொஞ்சம் கோவப்பட்டு உன்னை யமனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிடுறாரு அவருக்கு அதுக்கப்புறம் வருத்தமாக இருக்குது ஆனால் அவன் சொல்கிறான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னு சொல்லி யமலோகத்துக்கு போயிடுறான் எல்லாம் எப்படிலாம் கேட்கக்கூடாது சொல்கிறது அப்படியே கேட்டுக்கணும் யமலோகத்துக்கு போகிறான் யமலோகத்துக்கு போய் அங்கே போனால் யம தர்மராஜா அங்கே இல்லை வாசல்லையே அவன் இருக்கான் எஜமானம் இல்லாத வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுங்கிறதுனால வெளியிலேயே நிற்கிறான் யமதர்மராஜா மூணு நாள் கழித்து வர்றார் இப்படி ஒரு சின்ன பையன் பிராமண பையன் வீட்டுக்கு வழியில் உட்காந்துருக்கான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அவனுக்கு பாத பூஜை பண்ணுறார் மூணு நாள் அவன் சாப்பிடாமல் காத்துக்கிட்டு காரணத்தினால மூணு வரம் தரையங்கிறார் அதில் வந்து முதல் வரமாக அப்பா சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வரம் கேட்குறான் ரெண்டாவது எல்லாரும் சமூகத்தில் எல்லாரும் நன்மை அடையணுங்கிறதுக்காக உயர்ந்த ஒரு யாகத்தை பற்றி கேட்குறான் அக்னி வித்தியையை கேட்குறான் சொர்க்கலோகத்துக்கு சாதனத்தை கேட்குறான் அப்புறம் மூன்றாவதாக ஆத்ம வித்தியை கேட்குறான் இதுதான் கதை ஆனால் இந்த கதையில் பல அம்சங்கள் இருக்குது இந்த மாணவனுடைய தகுதி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு மாணவன் ஒரு நல்ல பண்பட்ட சூழ்நிலையிலே வளர்ந்திருந்தால்தான் அவனுக்கு இந்த உயர்ந்த தத்துவங்கள் எல்லாம் விளங்கும் ஒரு பண்படாத சூழ்நிலையில் வளர்ந்தால் இந்த மாதிரி சிந்தனைகளே தோன்றாது ஆக ஒரு பண்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வளர்ந்திருக்க தாய் தந்தை உற்றார் உறவினர் எல்லோருமே நல்ல பண்பட்டவர்களாக இருக்கணும் கல்ச்சர்டு பீப்புளாக இருக்கணும் இல்லாட்டி வேதாந்தம் ஒன்றும் பிரயோஜனத்தை கொடுக்காது ஆக அது ஒன்று தெரிகிறது ரெண்டாவது அவனுக்கு அந்த வேதங்களில் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத சொல்லக்கூடிய விஷயங்களில் சாஸ்திரத்தில் அவனுக்கு ஸ்ரத்தை இருக்கிறது சுயமாக சிந்திக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது ஆக உயர்ந்த பொருளைத்தான் பிறருக்கு வழங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அதே சமயம் ஒருவர் தவறான காரியத்தை சாஸ்திரத்துக்கு விரோதமான காரியத்தை அதை தந்தையே செய்தாலும் கூட அதை தடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது அதர்மத்தை தடுக்கணும் இதெல்லாம் அவங்க அப்பா பண்ணது அதர்மம் இல்லை அது வேற விஷயம் இருந்தாலும் கூட இவனுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது அதுக்கு அடுத்தது என்னன்னா அதெல்லாம் இதில் பார்த்துட்டோம் ஸ்ரத்தையுடையவன் சுயமாக சிந்திக்கக்கூடியவன் நல்ல ஒரு சூழ்நிலையிலே பிறந்து வளர்ந்தவன் அது மாத்திரம் இல்லை நாம் பிறருக்கு பயன்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவன் நான் வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் எல்லோருக்கும் நன்மை புரியக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்னை யாருக்கு தரப்போகிறீர்கள்னு சொன்னால் ஒவ்வொருத்த வந்து என்னை யாருக்கு நீ கொடுத்துடப்படாதுன்னு தானே சொல்லுவோம் திரௌபதி கேட்டா இல்லையா என்ன உனக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குன்னு தானே கேட்குறா தன்னை பிறருக்கு வழங்க தன் பிறருக்கு பயன்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான் அப்புறம் இன்னொரு கருத்து இருக்குதுல அதில் ஒரு அழகான ஒரு கருத்து ஐந்தாவது மந்திரத்தில் வருகிறது முதல் அத்தியாயம் முதல் வள்ளி ஐந்தாவது மந்திரத்தில் யமதர்ம ராஜாவுக்கு என்ன பிரயோஜனம் ஏற்பட போகிறதுன்னு நினைக்கிறான் வேறு யாருக்காவது இங்கே இருக்கிற பிராமணனுக்கு தானம் பண்ணால் அவங்க வீட்டு மாடையாவது நான் மேய்ப்பேன் அதாவது பிரயோஜனம் இருக்கு லெவல் என்ன நான் என்னோட இது என்ன நானும் போய் எப்படி பிரயோஜனப்பட கிக்ஸ்வித் யமசிய கர்த்தவியம் என் மயாத்திய கரிஷியதி யமதர்மராஜாவுக்கு என்னால் என்ன பிரயோஜனம் இதிலேருந்து என்ன தெரிகிறதுனா நாம் பிறருக்கு பயன்பட வேண்டும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குணம் இவனுக்கு இருக்கிறது இளம் வயது அதெல்லாம் இருக்குது அப்புறம் அடுத்தது வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்தவனாக இருக்கிறான் ஒம்பது வயசு பையனுக்கு வாழ்க்கையோட அனித்யன் தெரிகிறதுதான் பெரிய விஷயம் எத்தனை பேருக்கு வயசான தொண்ணூறு வயசானாலும் அனித்யத்தை புத்தி வரமாட்டேங்கிறது அனித்யத்தை அனித்யங்கிற புத்தி இருந்தால் அதில் போய் மயங்க மாட்டோமே சின்ன பையனுக்கு அந்த புத்தி இருக்குது அனுபஷ்ய யதாபூர்வே பிரதிபசிய ததாப்பரே சசியம் இவ மர்த்திய பச்சத்தை சசியம் இவ ஆஜாயத்தே புனா மனிதன் புல் போன்று முளைக்கிறான் புல் போன்று அழிகிறான்ங்கிறான் ஆகையினால என்ன பண்ணணும்னா சொன்ன வார்த்தையை காப்பாத்தணுங்கிறான் அப்பா சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்பா எப்படி ராமர் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணினாரோ அதே மாதிரி அப்பாவோட வார்த்தையை சத்தியமாக்குறான் நச்சுக்கேத்தஸ் நான் ஏதோ சாதாரண சொன்னால் இது ஒன்றும் பெரிய விஷயம் சாதாரணமாகவே யாரும் பொய் பேசக்கூடாது பிராமணன் கண்டிப்பாக பேசக்கூடாது அதுவும் யாகசாலையில் சொல்லவே கூடாது யாருக்குமே பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்றுன்னா என்ன அர்த்தம் அதாவது பொய்பேசுங்கிற குணத்தை பொய்க்காம எவன் கடைப்பிடிக்கிறானோ அவன் வேற புண்ணியத்தை செய்யாட்டாலும் செய்யாட்டாலும் பரவாயில்லை ரெண்டு தர சொல்றார் செய்யாமை செய்யாமை நன்று இருக்கிறதே திரு சுண்டக்கா குரல் அதுல வந்து ரெண்டு தினம் செய்யாமல் பொய்பேசாம இருக்கிறதே மகத்தான புண்ணியம் ஆக அவனுக்கு சத்தியத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற சத்திய நிஷ்டா ஸ்ரத்தா நிஷ்டா அப்புறம் வந்து என்ன ஸ்வஜம் பிரஜா எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய சொல்லலாம் அவனோட குணங்களை அது இன்னும் குமாரசப்தத்துக்கே ஒரு அர்த்தம் இருக்குது அவன் மனசில் காமமே இல்லைன்னு அர்த்தம் குமார சப்தத்துக்கு குத்சிதா மாறஹா ஏன சஹா குமாரஹா எவன் ஒருவன் காமன் லஸ்ட் அந்த காமம் யாருடைய அந்த இல்லையோ அவனுக்கு பேர் குமாரன்னு பேர் அதனால தான் சொல்லுவாங்க காமம் வர்றதுக்கு முன்னால் காயத்ரியை உபதேசம் பண்ணு அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு மனசில் வந்து காமம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னால் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ண சொல்லியிருக்கு பையனுக்கு சின்ன பையனுக்கு அதுக்கு சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க காமம் புகுவதற்குள் காயத்ரி புகுந்து விட வேண்டும் அப்படின்பாங்க காமம் புகுவதற்குள் காயத்ரி புகுந்து விட வேண்டும் மாதிரி அந்த குணம் இருக்கு சின்ன பையன் அவனுக்கு இந்த விஷயம் எல்லாம் வராது ஆஹா குமாரத்வம் ஸ்வயம் பிரஜாவத்வம் ஸ்ரத்தாவத்வம் உத்தம குலோப்பன்னவத்வம் உத்தமமான பொருள்களை கொடுக்கணுங்கிற எண்ணம் யாரும் தவறான வஸ்துக்களை தானம் அதர்மம் பண்ணினா அதர்மத்தை தடுக்கணும் பிறருக்கு பயன்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் வாழ்க்கையின் நிலையாமையை புரிந்து கொண்டிருக்கும் தன்மை மேலே என்ன சொன்ன வார்த்தையை பாதுகாக்க வேண்டும் சத்திய நிஷ்டா யம அங்க போன அங்கேயும் ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கிறான் சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கோ யஜமானன் இல்லாத வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது அந்த யஜமானன் சொன்னால் அந்த வீட்டின் தலைவன் தலைவன் இல்லாத வீட்டுக்குள் நுழையக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தர்மம் உலக நடைமுறை தெரிஞ்சிருக்கு இது லௌகிக்க இதுக்கு பேர் தான் விருத்தம்னு பேர் தைத்திரிய உபனிஷத்தில் இருக்குது கர்ம விசிகிச்சாவா விரத்த விசிகிச்சாவா சாத் விரத்தம்னா நடந்து கொள்ளும் முறை மேனர்ஸ்ன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா அதே தான் அந்த மேனர்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கு அது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன் எல்லா மேனர்ஸும் சாஸ்திரமே கற்றுக் கொடுத்துட்றது பெரியவங்களுக்கு முன்னாலே எப்படி உக்காரணும் எப்படி பேசணும் எப்படி அமைதியாக இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் அதெல்லாம் அதுக்கு பேர் விரத்தம்னு பேர் இதிவிருத்தம் அந்த நடத்த நடைமுறை தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னா யம தர்மராஜா மூலமா ஒரு விஷயத்தை சாஸ்திரம் சொல்கிறது அதிதியை மதிக்கணும் அப்படி சொல்லி அதிதி தேவோ பவா என்கிற கருத்து யமதர்மராஜாவினுடைய பூஜை பாத பூஜை பண்றார் நச்சிகேதஸுக்கு யமதர்மராஜா பாத பூஜை பண்றார் பாத பூஜை பண்ணி வரம் கொடுக்குறேங்கிற மூன்று வரத்தை கொடுக்குறேன் என்னுடைய வீட்டில் மூணு நாள் இருந்திருக்கிறாய் உனக்கு நான் மூன்று வரங்களை தருகிறேன் அதாவது ஒருத்தருக்கு நாம் துயரம் கொடுத்துருந்தோமானால் அந்த துயரத்தை எப்படியாவது அதை சமாதானம் பண்ணணும் காம்பன்சேட் பண்ணணுமே ஒருத்தருக்கு அவன் துக்கமாக நினைக்கல அது வேறு விஷயம் ஆனால் நம்மால் பிறர் துன்பப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் யமதர்மராஜா மூலம் தெரிகிறது யமதர்மராஜா என்ன பண்ணுறார் ஒரு பையன் நம்ம வீட்டில் வந்து மூணு நாள் சாப்பிடாமல் உட்கார்ந்துருந்துருக்கான் அப்போ அவன் துன்பப்பட்டிருக்கான் அந்த துன்பத்தை போக்க வேண்டியது நம்முடைய க அந்த துன்பத்தை எப்படி போக்குறது அவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை செய்து அதுக்கு நாம் பிரதி உபகாரம் பண்ணினாத்தான் அந்த துன்பத்தை நீக்கினதாகும் இதெல்லாம் யம தர்மராஜா மூலம் காட்டப்படுகிறது அதுலேருந்து இன்னொன்று தெரியுது சொல்லிக் கொடுக்க போகிற குருவும் உயர்ந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறார் அவர் பேரே தர்மராஜா யம தர்ம ஒழுக்கமுமே வடிவெடுத்தவர் அப்படின்னு அர்த்தம் எம்பாடிமெண்ட் ஆஃப் என்னது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சட்டத்திட்டங்களின் வடிவமாக இருப்பவர் யம ராஜா தர்ம ராஜா யம தர்ம ராஜா யமஹான்னா கட்டுப்பாடு தர்மஹான் ஒழுக்க நெறிமுறைகள் ராஜான்னா ஷைனிங் அதில் சிறந்து விளங்குறவர் அர்த்தம் அவர் ஏன் போய் ராஜான்னு சொல்றோம் யம தர்மஹான் இருக்கலாம் யமஹா தர்மஹா யம தர்ம யம தர்ம ராஜா யமாய தர்ம ராஜாய ஆக இதெல்லாம் இந்த மந்திரத்தினுடைய இந்த கதைப்பகுதியினுடைய விஷயங்கள் அப்புறம் வரம் கொடுக்க ஆரம்பித்த உடனே இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஒன்பதாவது மந்திரம் வரைக்கும் கதைப்பகுதியின்னு வச்சுக்கோங்க மூன்று வரங்களை தருகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் முதல் மந்திரத்துலேருந்து ஒன்பதாவது மந்திரம் வரைக்கும் கதைப்பகுதி கதைப்பகுதியை ஞாபகம் வச்சுக்கணும் நச்சிகேதஸுன்னு ஒருத்தர் தான் உயர்ந்த குணங்களை உடையவன் அவன் யமதர்மராஜாவை சந்தித்தான் யமதர்மராஜாவும் உயர்ந்த குணங்களை உடையவர் நச்சிகேதஸ் சிஷ்யனாக போகிறான் யமதர்மராஜா குருவாகப் போகிறார் ஆக குருவாகவும் சிஷ்யர்களாகவும் ஆகப் போகிறார்கள் என்பதை முன்னாலேயே இது குருவினுடைய லக்ஷணமும் குருவினுடைய ஒரு மகிமையும் சிஷியனுடைய மகிமையும் முன்பே சொல்லப்படுகிறது இனிமே தான் மாறப்போகிறார்கள் அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்புறம் பத்தாவது மந்திரம் முதல் ம வரம் முதல் வரத்தை பத்து பதினொன்று ரெண்டும் சேர்த்து முதல் வரம் முதல் வரம் என்னென்னா குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் இதன் மூலம் ஒரு நீத்தி சொல்லப்படுகிறது இந்த கருத்தின் மூலம் ஒரு நீத்தி சொல்லப்படுகிறது குடும்பம் க்ஷேமமாக இருக்கணும் எங்கே அப்பா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு முதல்ல அப்பாவுக்காக ப்ரா வரம் கேட்குறான் அது அப்படியே கொடுத்துட்றார் ஆக இந்த ரெண்டு மந்திரம் அப்புறம் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தம்பது ஆக பன்னெண்டாவது மந்திரத்திலேருந்து பத்தொன்பதாவது மந்திரம் வரைக்கும் இரண்டாவது வரம் இரண்டாவது வரம் தரப்படுகிறது இரண்டாவது வரம் என்ன கேட்குறான் சொர்க்கலோகத்தை அடையறத்துக்கு சாதனம் உபதேசம் பண்ணு சாதனத்தை உபதேசம் பண்ணு சொர்க்கலோகம் மனிதர் மக்கள் எல்லோரும் இன்பமாக வாழ்வதற்கான வழியை சொல்லு அப்படின்னு அர்த்தம் மக்கள் எல்லோரும் இன்பமாக வாழ்வதற்கான வழியை எனக்கு சொல்லித்தயணத்தை உபதேசம் சொல்லிக் கொடுத்து அவன் திரும்ப அழகாக ஒரு விஷயம் தெரிகிறது நச்சிகேத்கு மேதாவிரு கருத்து சொல்லப்படுறது நச்சிகேத்க்கு சொல்லிக் கொடுக்கிறார் இந்த யாகத்தை பத்தி எத்தனை செங்கல் வைக்கணும் எப்படி பண்ணணும் எல்லாம் அதில் டிஸ்கிரைப் பண்ணுறாரு அதை அப்படியே கேட்டுக்கிறான் அப்படியே உள்வாங்கிக்கிறான் இந்த கிராஸ்பிங் அதை வந்து என்ன சச்சாபி தத் பிரத்யவதத்து எதோக்தேவாசிய மிருத்யு யதோக்தம் அசாசிய மிருத்யு புனரேவாக துஷ்டா அதாவது யமதர்மராஜா அதை கொடுக்க அதை வாங்கிக்கிறான் ஆஹ நச்சுக்கேத மேதாவி ஒரு மாணவனுக்கு உத்தமமான மாணவனுக்கு சிஷ்யனுக்கு மேதாசக்தி இருக்கணும் மேதா சக்தின்னா கிரகிச்சுக்கிற சக்தி கிரகிச்சதை திரும்பவும் சொல்கிற சக்தி அதை எழுத்தில் கொண்டு வரலாம் இல்லை பேச்சில் கொண்டு வரலாம் அதை கம்யூனிகேட் பண்ண தெரியணும் திரும்பவும் ஆக மேதாசக்தி மேதாவியாக இருக்கிறான் ஆக ஒரு மனிதன் குடும்ப நன்மை உலக நன்மையை எப்பொழுதும் விரும்ப வேண்டும்ங்கிற கருத்தும் இருக்கு அதே சமயம் உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக்கொண்டு அதை வெளியிட வேண்டும் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தெரியணும் ஆக இந்த மேதாசக்தியை பார்த்து யமதர்மராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுடைய பேரையே அதுக்கு வைக்கிறார் அந்த யாகத்துக்கு அந்த யாகத்துக்கு அந்த பேரை வைக்கிறார் அப்புறம் அவனுக்கு ஒரு ஆபரணம் கொடுக்கிறார் என்றெல்லாம் இங்கே வருகிறது ஆனால் அதை பற்றி அவன் வந்து என்ன பண்ணுறான் இந்த ஆபரணத்தை வாங்கிக்க போகிறதில்லை பின்னால் தெரிய போகிறது ஆக அவன் மேதாசக்தி உள்ளவன் இதில் இன்னொரு கருத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு அவன் கேட்டது வந்து சொர்க்கலோகத்துக்கு ஒரு சாதனம்தான் கேட்டான் அதை விட உயர்ந்த சாதனத்தை அவர் சொல்லி கொடுக்குறார் அக்னி வித்தியை அந்த அக்னி விஸ்வரூப உபாசனை இந்த விராட் உபாசனையும் சேர்த்து சொல்லித்தர்றார் அவன் கேட்டது சொர்க்கலோகத்துக்கு சாதனம் அவர் பிரம்மலோகத்துக்கும் சாதனத்தை சேர்த்து சொல்லித்தர்றார் அது மாத்திரம் இல்லை நான் இதுக்கும் சேர்த்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவன் கேட்காத வரத்தையும் சேர்த்தே கொடுக்கிறார் அடுத்தது இருபதாவது மந்திரம்தான் ஆத்ம வித்தியை கேட்கிறான் இது ஒன்று தெரிகிறது சொல்கிறாங்க இல்லையா ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு நெக்ஸ்ட் அப்புறம் செல்ஃப் லாஸ்ட்னா தனக்கு என்ன வித்யை வேணும் வேணுமோ அதை கேட்குறான் ஆத்ம வித்யா பிரார்த்தனா மந்திரம் ஆத்ம ஜானத்தை கேட்கிறான் நச்சுக்கேதை கேட்கணும் அதாவது இதில் ஒன்று தெரிகிறது அவன் ரொம்ப ரொம்ப சூக்ம புத்தி உள்ளவன் இதெல்லாம் இருக்குது இல்லை சூக்ம புத்தி இருக்குது இது எப்படி வரம் கேட்கணும்னு தெரிகிறது அந்த வரம் கேட்கறதுல ஆர்டரும் தெரியறது எதை கேட்கணும் வரம்னு சொன்னால் என்னதான் அர்த்தம் தேர்ந்தெடுக்கிறதுன்னு அர்த்தம் கல்யாணத்தில் மாப்பிள்ளைக்கு என்ன பேரு வரன் வரன்னா என்ன தேர்ந்தெடுக்கிறது கடையில் பார்த்து பார்த்து வெண்டைக்காயெல்லாம் பிறக்குறோம் இல்லையா வெண்டக்காய் கத்திரிக்காயெல்லாம் பார்த்து பார்த்து பிறக்கிற மாதிரி வந்து எல்லாம் உட்காந்து இந்த மாப்பிள்ளையா இந்த மாப்பிள்ளையா இந்த பொண்ணா இந்த பொண்ணான் தேர்ந்தெடுக்கிறாங்களே வரேன்யம் பர்கா காயத்ரி மந்திரமே இப்படி தானே சொல்கிறது வாழ்க்கையில் நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அது தெரியணும் பொருளை தேர்ந்தெடுப்பதா இன்பத்தை தேர்ந்தெடுப்பதா புகழை தேர்ந்தெடுப்பதா புண்ணியத்தை தேர்ந்தெடுப்பதா இறைவனை தேர்ந்தெடுப்பதா மெய்யறிவை தேர்ந்தெடுப்பதா எதை தேர்ந்தெடுப்பது நமக்கு சாய்ஸு நிறைய இருக்குது ஆனால் எதை தேர்ந்தெடுத்தால் நமக்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே வாழ்க்கையில் இருக்காதோ அதை தேர்ந்தெடுக்க தெரியணுமே தேர்ந்தெடுக்கிறதே ஒரு சம்சாரமாக பண்ணிகிட்டே இருந்தா வாழ்க்கையில் அன்னையிலேருந்து சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னா என்னத்தேன்னா சந்தோஷத்தை தேடுறேன் அதுலேயும் இதுலையும் ஒன்றும் கிடைக்காது ஆக மனிதன் முக்கியமாக எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அழகாக இதில் சொல்லப்பட்டிருக்கு ஆத்மவித்யா பிரார்த்தனை மூன்றாவது வரமாக கேட்கப்பட்டிருக்கு நான் சொன்னது ஆர்டர் ஞாபகம் இருக்கா ஒன்பது வரைக்கும் கதை அப்புறம் பத்து பதினொன்று முதல் வரம் பன்னெண்டாவது மந்திரத்திலிருந்து பத்தொன்பதாவது மந்திரம் வரை இரண்டாவது வரம் மூன்றாவது வரம் இருபதாவது மந்திரத்தில் கேட்கப்படுகிறது இருபத்தி ஒன்றாவது இருந்து இருபத்தி மந்திரம் வரை நச்சிகேதனுடைய தகுதி நன்கு பரிசோதிக்கப்படுகிறது ஏன்னா மற்ற வித்தியக்கெல்லாம் தகுதியை ரொம்ப பார்க்க வேண்டியதில்லை இந்த வித்தைக்கு மாத்திரம் தகுதி ரொம்ப தேவை இதை புரிஞ்சிக்கிறதுக்கு சக்தி அவனுக்கு இருக்கா ஏன்னா ஆத்மா ஸ்வரூபம் மிகவும் சூக்ஷமானது இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கிறதா அதற்குரிய தகுதி இருக்கிறதா இதை தவறாக பயன்படுத்தி கொள்ளவும் கூடாது அதற்காக யமதர்மராஜா அவனுடைய அவனுடைய புத்தியை சோதிக்கிறார் இவன் ஆத்ம வித்தியை பெறுவதற்குரிய தகுதிகள் உடையவன்தானா என்பதை சோதிக்கிறார் அதில் அவர் என்ன பண்ணுறாருனா உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருளை எல்லாம் கொடுக்கிறேன் வாழ்க்கைக்கு தேவையான இன்பங்களையெல்லாம் தருகிறேன் ஆயுளையெல்லாம் தருகிறேன் எல்லாவற்றையும் தருகிறேன் இந்த ஒரு வரத்தை மாத்திரம் கேட்காதே என்று சொல்லுகிறார் ஆ வேண்டிய அர்த்தத்தை கொடுக்குறேன் வேண்டிய காமத்தை கொடுக்குறேன் ஆனால் இந்த வரத்தை மாத்திரம் கேட்காது ஏற்கனவே தர்மமும் சொல்லி கொடுத்தாச்சு தர்மந்தான் இது அக்னி வித்யை அதுவும் கொடுத்தாச்சு ஆஹ் அர்த்த காமத்தை கொடுக்குறேன் நான் அர்த்த காமத்தை கேட்கவே இல்லை அவர்கிட்ட அங்கே போய் அர்த்த காம யம தர்மராஜாட்ட போய் எனக்கு வாழ்க்கைக்கு இத்தனை பொருள் வேணும்னா எனக்கு இன்பத்துக்கு இதெல்லாம் வேணும்னோ கேட்கவே இல்லை ஏன் வச்சுக்கோங்க இந்த இன்பம்ங்கிற சொல்ல நான் பயன்படுத்துகிறவங்க ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கோங்க இன்பப் பொருள்களுக்கும் இன்பம் என்று பெயர் இந்த தமிழில் அறம்பொருள் இன்பம் வீடுங்கிறோமே அப்போ எல்லாருக்கும் இந்த குழப்பம் வரும் இன்பம்னு சொன்னால் மனைவி குழந்தைகள் குடும்பம் இதெல்லாம் சேர்த்து இன்பம்னு ஒரு பெயர் அவங்களால நம்ம சந்தோஷம் அடையிற மாதிரி அடையிறதுனால அப்படின்னு வச்சுப்போம் அதனால் நம்ம வந்து இதெல்லாம் தேவை மனிதனுக்கு இன்பத்துக்கு இப்போ வந்து என்னென்ன ஆசிரமத்துக்கு வந்தால் தங்குறதுக்கு இடம் வேணும் சாப்பாடு வேணும் நல்ல சாப்பாடு வேணும் எல்லாரும் அதுக்கப்புறம் முடிஞ்சால் மற்ற ப்ரோக்ராம் எல்லாம் கலந்துக்கலாம் அடிப்படை எதை பயன்படுத்துகிறோமோ இல்லையோ ஆசிரமத்தில் அதெல்லாம் தவறாமல் பயன்படுத்திடுவோம் உங்களெல்லாம் நான் இல்லை நீங்களாம் உங்கள சொல்லலை ஜென்லா சொல் இன்பிராஸ்ட்ரக்சர் இருக்கு அதில் வந்து தங்கறதுக்கும் உணவுக்கும் இருக்கு எல்லாம் இருக்கு அடிப்படையில் இருக்கு வழிபாட்டில் கலந்துக்கிறதும் வகுப்புகளில் கலந்துக்கிறதுலயே நமக்கு நம்முடைய சௌரியத்தை பார்க்கலாம் அதுக்கெல்லாம் நம்ம அது அடிப்படையாக இருக்கு அதை முடியாது அதை விட முடியாது அதெல்லாம் இருக்குங்கிறது மறந்து போயிடும் மறந்து போயிடும் இதுக்காகத்தான் அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது மறந்து போய்டும் சரி நச்சிகேதஸுக்கு யமதர்மராஜா இதெல்லாம் கொடுக்குறேங்கிறார் சதாயுஷ் புத்திர பௌத்ரான் விரணீஸ்வர் இருபத்தி மூணாவது மந்திரம் பூ பசு பகுன் பசுன் ஹஸ்தி ஹிரண்ய மஸ்வான் நிறைய யானையை கொடுக்குறேன் இடத்த கொடுக்குறேன் பூமேர் மகதாயதனம் விரணீஸ்வர் இப்படி வர்ணனை பெரிசா போகிறது நீ இந்த இருக்கலாம் இந்த தேசத்துக்கே அதிபதியாக இருக்கலாம் உனக்கு எல்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் அர்த்தம் கொடுக்குறேங்கிறார் காமம் கொடுக்குறேங்கிறார் மந்திரத்திலாம் படித்து பாருங்க நான் அதெல்லாம் ரொம்ப சொல்லலை சொன்னால் க்ளாஸ் ஆகிடும் அது இது சம்மரி ஆகையினால் இருபத்தி ஒன்றாவது மந்திரத்தில் இருந்து மந்திரம் வரைக்கும் இதில் என்ன விசேஷம்னு கேட்டால் நச்சுக்கேத்தஸ் அந்த வரந்தான் வேணுங்கிறத தெளிவாக சொல்கிறது ஏத்தச கஷ்டித்து துல்லியா வர அந்யா நாஸ்தி இந்த வரத்துக்கு சமமாக ஒரு வரமும் கிடையாது ஆகையினால் அவர் சொல்கிறார் இதுக்கு சமமாக வேறு வரம் இருந்தால் கேளு அப்படின்னார் அவ வேறு இடத்துல சொல்கிறார் அவன் இது மாதிரி ஈக்குவலாக ஒன்றும் கிடையாது என்ன வந்து எனக்கு வந்து அந்த வரம் வேணும் அடுத்தது நச்சிகேதோட ரெண்டு மந்திரங்கள் ரொம்ப முக்கியம் அதில் இருபத்தி 27 இருபத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரெண்டு மந்திரம் ரொம்ப முக்கியம் சோபாவா மர்த்தியசந்த சர்வேந்திரியானாம் ஜரயந்தி தேஜகா இந்த வள்ளியிலையே இந்த இருபதாவது மந்திரமும் இருபத்தி ஆறாவது மந்திரமும் இருபத்தி ஏழாவது மந்திரமும் ரொம்ப முக்கியம் மற்ற மந்திரங்கள்லாம் முக்கியம் இல்லையன் சொல்லலை இருந்தாலும் இருக்கட்டும் இதை வந்து ஹைலைட் பண்ணணும் இதில் ரொம்ப முக்கியமாக நச்சுக்க சொல்கிறது என்னென்னா மனிதனை பணத்தால் திருப்திப்படுத்த முடியாதுன்னு ஒன்று சொல்லியிருக்கான் ந வித்தேன தற்பணியோ மனுஷியா ஆயிரம் ரூபாய் தற்பயாமி பத்தாயிரம் ரூபாய் தற்பயாமி கோடி ரூபாய் தற்பயாமி பத்து கோட்டி எவ்வளோ வந்தாலும் முடியாது வித்தேன மனுஷியா ந தர்ப்பணியா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த இருபத்தேழாம் மந்திரத்தில் ஃபஸ்ட்டு லைன் இதை மறக்கவே கூடாது மனிதன் பொருளால் நிறைவடைவதில்லை எந்த பொருளாலும் நிறைவடைய மாட்டான் பொருளை தந்து நிறைவை தராத பொருளைத் தந்து நிறைவடைய முடி சொல்கிறாயே அது என்னத்துக்கு எது உன்கிட்ட ஸ்பெஷலோ அதை வாங்கிட்டு போகணும் எங்கள் ஊரில் கிடைக்கிற சாமான் உங்கள் ஊரில் வந்து நான் வாங்கிட்டு போய் என்னவென்றது இல்லை இல்லை உங்கள் ஊரில் கிடைக்காத ஐட்டம்லாம் இங்கே இருக்குதுன்னா அது இருந்தாலும் இதே தகராறு தான் நான் அதை தூக்கிட்டு கீழே போகிறதுக்குள்ளே உங்களோடது புதுசாக வந்துடும் இல்லையா அமெரிக்காவிலேருந்து ஒரு சாமான் இங்கே வாங்கிட்டு வரத்துக்குள்ளே அமெரிக்காவில் வந்து அதை சொல்லுவாள் இதெல்லாம் ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுச்சு அப்படின்பா இப்போ அதெல்லாம் அவுட் ஆஃப் டேட்டுன்னு விடுவான் உடனே ஓ இது பழசுதானா நான் இதை புதுசு நினச்சின்னு வாங்கிட்டு வந்தேன் அந்த ஊரில் இது பழசாகிடுதான் அப்படின்னா சந்தோஷம் போய்டும் இந்த ஞ்சிக்கோங்க இந்த இருபத்தி ஒன்றாவது மந்திரத்திலிருந்து இருபத்தி மந்திரம் வரை நச்சிகேதனுடைய தகுதியானது நன்றாக சொல்லப்படுகிறது அவன் பரிபூர்ண விராகி வைராகியசாலி அது மாத்திரமல்ல வெறும் வைராகியசாலி இல்லை அறியாமையினால் அவனுக்கு வைராக்கியம் இல்லை அவனுடைய வைராக்கியம் அறிவினால் தோன்றிய வைராக்கியம் உணர்ச்சி வசப்பட்ட வைராக்கியம் அல்ல ஏதோ உணர்ச்சிக்கு வசப்பட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலை குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இப்போ பணம் வேணுமா பலூன் வேணுமான்னு கேட்டால் என்ன சொல்லணும் பலூன் தான் வேணுங்க அப்போ குழந்தைக்கு வந்து பணம் வேண்டான்னு சொல்கிறது பார்த்தியா என்ன பக்குவம்னா சொல்ல முடியும் அதுக்கு தெரிஞ்சதுன்னா பணத்தை கூட நான் இருபத்தஞ்சி பலூன் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவது அது தெரியாததுனால முதல்ல விளையாட்டு சாமான்தான் கேட்கும் அது அஜ்யான ஜன்ய நம்ம சொல்லியிருக்கோம் முன்னாலேயே அஜ்ஞான ஜன்யன் வைராக்கியம் வைராக்கியத்தில் இன்னொன்று வைராக்கியம்னு ஒன்று இருக்குது என்கிட்ட ஒன்றுமே இல்லை வேண்டான்னா எல்லாம் ஒன்றுமே இல்லை அதனால் வேண்டான்னு வச்சுவிட்டேன் நான் அது கிடைக்கல அதனால வேண்டாங்கிற கிடைச்சா பரவாயில்ல கிடைக்கலன்னா பரவாயில்லை அப்படி சொல்லணும் இவனுடைய வைராக்கியம் விவேக வைராக்கியம் எல்லாத்துக்கும் காரணம் சொல்கிறான் இந்த காரணத்தினால இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்லி இதை சொல்கிறதுனால நச்சிக்கேதான் உத்தமமான சிஷ்யன் உத்தமமான குரு அதான் சொல்கிறான் உங்களை தவிர நான் வேறு யார்கிட்ட போய் இதை தெரிஞ்சுக்க முடியுங்கிறோம் இருபத்தி ரெண்டாம் மந்திரத்தில் பாருங்கள் பக்தாச்சாசிய துவாது கன்யோ நலபியா மாதிரி எனக்கு டீச்சர் யார் கிடைப்பா இந்த வித்தியை சொல்லித்தர்றதுக்கு ஆகையினால வேற வரமெல்லாம் என்னால் கேட்க முடியாது இதுதான் அது மாத்திரமில்லை ஆத்ம வித்தியை தெரிஞ்சுக்கணுங்கிற பேர் ஆர்வம் பேர் ஜிக்யாசுத்வம் உண்மையை அறிய வேண்டும் அப்படிங்கிற பேர் அவா பேர் ஆர்வம் அவனுக்கு இருக்கு இதெல்லாம் தகுதிகள் ஒரு வேதாந்தம் கற்க வேண்டிய மாணவனுக்கு இருக்க வேண்டிய அனைத்து தகுதிகளையும் நச்சிகேத உடையவனாக இருக்கிறான் இதன் மூலம் உபனிஷத்து என்ன சொல்கிறது உனக்கு தத்துவ ஞானம் நன்கு பயன் தர வேண்டுமானால் இந்த தகுதிகள் உனக்கு இருக்க வேண்டும் ஆகவே இந்த முதல் வள்ளி முழுவதும் வேதாந்தம் கற்பதற்குரிய தகுதிகளை நச்சிகேதின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறது நச்சிக்கேதஸ் வந்து என்ன சொல்கிறது எம்பாடிமெண்ட் ஆஃப் சாதன சதுஷ்டய சம்பத் சாதன சதுஷ்டய சம்பத்தியின் உருவமாக நச்சிக்காட்டப்படுகிறான் சரி இந்த அளவில் முதல் வள்ளியோட சாரம் நிறைவு பெறுகிறது இரண்டாவது வள்ளியினுடைய சாரத்தை தொடங்குறேன் நான் நிறைய எல்லாத்துக்கும் அர்த்தம் சொன்னால் அப்புறம் அது வகுப்பாக மாறிடும் ஆகையினால மற்ற மந்திரங்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த இருபதாவது மந்திரம் ரொம்ப முக்கியம் சொன்னேன் அப்புறம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூணு மந்திரத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா பொருள் நான் சொல்ல மாட்டேன் எல்லா மந்திரமும் ஞாபகம் இருந்தால் ரொம்ப உத்தமம் இந்த மூணு மந்திரம் இருந்தால் பரவாயில்லை இருக்கு ஏதோ ஒன்று சொல்லணும் ஏதோ ஒன்று சொல்லுங்க சுவாமிஜி அப்படி சொல்லிட்டு எல்லாேருக்கும் வந்து எல்லாம் சுருக்கி சுருக்கி படிச்சு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஏன்னா அவ்வளோக்கு நாள் நேரம் இல்லை நேரம் வேணும்னா எதுக்கு வேணும்னாலும் கிடைக்கும் நம்ம நேரம் கொடுக்க நமக்கு தயாராக இல்லை அதனால் கொடுக்க முடியும் அவ்வளோதான் இப்போ ஏதோ ஒன்று படித்தேன் ஒருத்தன் வந்து பெரிய மல்டி மில்லியனர் இறந்து போனதுக்குன்னா கடவுள்கிட்ட போனான்னா கடவுள் ஒரு சூட் கேஸோடு வந்தாரான் சூட் கேஸோடு இவன் கடவுள்கிட்ட கேட்டானா அந்த சூட்கேஸ் என்னது தானே அப்படின்னு ஆமாம் ஒன்று தான் அப்படின்னு இந்த என்ன இருக்குன்னா என்ன நான் சம்பாதிச்சதெல்லாம் அதில் இருக்கா இல்லை என் நல்லாருக்கும் வரி விஷயம் கேட்டுகிட்டே வந்தார் அது இல்லை இது இல்லை எல்லாமே இல்லைண்ணா என்ன இல்லை என்ன இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா தண்டது ஒன்றுமே இல்லை திறந்து காமிச்சாராம் ஒன்றுமே இல்லை நீ ஒன்றுத்தையும் சம்பாதிக்கவே இல்லையே என்ன இல்லையே நான் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தேன் என்ன கோடீஸ்வரன்க்கு பேரும் சம்பாதிச்சிருக்குன்னு அர்த்தமா அது நீ யார்ட்டையா அன்பு செலுத்தினியா அன்பு செலுத்தினியா எல்லாருக்கும் நல்ல காரியம் பண்ணினியா எப்படியெல்லாம் வாழ்ந்த நீ ஒன்றுமே சம்பாதிக்கலப்பா அந்த சம்பாத்தத்துலாம் கேட்கல நீ பண்ணின புண்ணியது தான் கேட்டு அதில் ஒன்றுமே இல்லை வெறும் எம்டி இன்னொரு சூட் கேஸ் காட்ட வேண்டியதான் முழுக்க முழுக்க பாவம் சொல்லலாமே சரி அடுத்த வள்ளி அடுத்த வள்ளியில் முதல்ல சிஷனை புகழறார் உபதேசத்தை தொடங்க விரும்புகிறார் யமதர்மராஜா உபதேசத்தை தொடங்க விரும்புகிறார் இதில் ரெண்டு அம்சம் இருக்குது சிஷ்யனை புகழ்கிறார் சிஷ்ய பிரசம்சா இல்லாட்டி சிஷ்யஸ்துதி ஸ்ரோத்ருஸ்துதி கேட்பவனை புகழ்கிறார் முதல்ல யாரை புகழணும் பார்த்துக்கோங்க அன்பிற்குரிய மாணவர்களே அப்படின்னா தானே நல்லா இருக்கும் எடுத்தவுடனே வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னா நீ யாராக இருந்தால் நீயா எங்களுக்கு ஏதோ சொல்ல வேண்டியதை சொல்லுன்னா அதனால் முதல்ல மாணவனை புகழ்கிறார் இதுலேருந்து ஒரு மறைமுகமாக என்னென்ன புகழுக்கு அடிமையாகிறானு பார்க்குறார் அவன் புகழுக்கும் அடிமையாகலை அவன் பொருளுக்கும் அடிமையாகவில்லை பெண்ணுக்கும் அடிமையாகவில்லை மண்ணுக்கும் அடிமையாகவில்லை அவன் என்ன புகழுக்கும் அடிமையாகவில்லை அப்படின்னு தெரிய போகிறது அதே சமயம் இதெல்லாம் விட்டுட்டு இத்தனை நாள் ரெண்டு மாதம் இங்கே உட்காந்து கடோபரிஷத்து படிக்கிறது சாதாரண விஷயமா என்ன நீங்கள்லாம் பொங்கலும் வடையும் சாப்பிட்டு விட்டு இன்னைக்கு என்ன டிஃபன் தெரியல இட்லியா சரி ஆ இல்லை இதெல்லாம் சாப்பிட்டு விட்டு படிக்கணுமே ஆ இந்த ரெண்டு மாதம் உட்காந்து படிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஆக இந்த எல்லாம் வாழ்க்கையில் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி அர்த்த எல்லாம் தியாகம் பண்ணி விட்டு இந்த இதை உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரே நோக்கத்தோடு நாம் இந்த கல்வியை கற்க வருவது என்பது எல்லாரும் அப்படி வரமாட்டாங்க ஸ்ரவணாயாபி பகுபெரியோன லப்யா சொல்கிறாருங்க இந்த மந்திரத்தை பாருங்கள் நான் அதெல்லாம் நிறைய சொல்லலை ஏழாவது மந்திரம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்ரவணாயாபி பகுபெரியோன லப்யா இதை கேட்குறதுக்கே நிறைய பேர் வரமாட்டேங்கிறான் ரெண்டு அர்த்தம் இருக்குது நிறைய பேர் சொல்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை கேட்கணும் நம்ம ஆசைப்பட்டாலும் எங்கே நல்லா சொல்லித்தருவாங்கங்கிறது தெரியலன்னா இது யார் சொல்லித்தருவா நல்லா சொல்லித்தருவாங்கிறது தெரியல ஆ சொல்லித்தரத்துக்கு சில பேர் இருக்காங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லை கேட்குறதுக்கு சில பேர் சரியாக இருக்காங்க அவங்களுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது சொல்லித்தரத்துக்கு குரு கிடைக்க மாட்டேங்கிறார் குருவுக்கு சிஷ்யன் கிடைக்கிறதுல சிஷ்யனுக்கு குரு கிடைக்கிறது இது என்றைக்கும் இருக்கும் இது எல்லா ஏரியாவிலேயும் தானே விஷயம் ஒரு இடத்துல பொருள் இருக்கும் இன்னொரு இடத்துல வாங்குறக்கு ஆள் இருப்பாங்க வாங்கணும்னு நினைக்கிறவனுக்கு பொருள் கிடைக்காது பொருள் வச்சுருக்கிறவனுக்கு கொடுக்க முடியாது அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது அதுக்கு ஒரு நடுவில் ஒரு புரோக்கர் அவர் வந்து அதை மார்க்கெட் பண்ணி விடணும் ஆனால் இந்த அப்படி இல்லை இது வந்து எத்தனை சொன்னாலும் சரி இதெல்லாம் மற்ற ரிச்சுவல் மாதிரி இல்லையே அந்த பூஜை பண்ணுங்க சரியாக போயிடும் இந்த கஷ்டத்துக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னா எல்லோரும் பண்ண தயாராக இருக்காங்க எல்லோரும் வரவங்களாம் என்ன சாமி இப்படி ஒரு கஷ்டமாக இருக்கு நான் திருக்குறள் படினா அடுத்த நாள் வரவே மாட்டேங்கிறான் அப்புறம் வந்து சரி வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து நெய் விளக்கு விட்டுட்டு போ அப்புறம் நான் ஒரு மந்திரம் எழுதுகிறேன் உனக்கு அதை வந்து தினம் வீட்டில் சொல் அப்படின்னு சொன்னோம்னா சரிங்க சுவாமி நான் பண்ணுறேன் அதான் புத்தியை யூஸ் பண்ணி படிக்கணும்னா முடியாது அதெல்லாம் குழந்தைங்க படிக்கட்டும் நாங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது திருக்குறள் படிங்கிறாரு என்ன இது கேட்டால் அது சொல்கிறாரு சம்பந்தமே இல்லை அப்போ நம்மளை என்ன பண்ணுறது நம்ம ஸ்டாண்டர்டாக மாற்றிக்க வேண்டிதான் எப்படியோ கடையில் ஏதாவது விற்கணுமே நான் என்ன திருக்குறள் புஸ்தகம் இங்கே வச்சிருக்கோம் கந்த சஷ்டிகா வச்சா நிறைய போகிறது திருக்குறள் போக மாட்டேங்குது தொட்டு கும்பிட்டு போயிடுவாங்க தியாகம் பண்ணிட்டு வேதாந்தம் படிக்கணும் அப்படின்னு வர்ற அதிகாரி கிடைக்க மாட்டான் உத்தம அதிகாரி கிடைக்க மாட்டான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பரவாமல் இருக்கலாம் ஆனால் வந்து உத்தம சிஷியன் கிடைக்கணுமே உத்தம அதிகாரி படிக்கணுமே அதனால தான் சொல்கிறார் அவர் அதுக்கெல்லாம் நிறைய பீடிகை போட்டு பேசுகிறார் யமதர்மராஜா இந்த பாருப்பா வாழ்க்கையில் ஸ்ரேயஸ் பிரேயஸ்னு ரெண்டு இருக்குது பிரேய அஜானி வந்து பிரேயஸை தேர்ந்தெடுக்கிறான் விவேக்கி வந்து ஸ்ரேயஸை தேர்ந்தெடுத்து ஞானத்தை அடைகிறான் நீ விவேக்கியாக இருக்கிறாய் ஆகையில உன்ன மாதிரி சிஷியன் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம் ஷிருண்வந்தோப்பி பகுவோ என்ன அப்படியே சிஷ்யனா வந்தாலும் கூட கேட்டு புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப கம்மி ஆச்சரியோ வக்தா குசலோசலப்தா ஆச்சரியோ ஜாதா குசலானுசிஷ்டா என்று சொல்லி முதல்ல அந்த சிஷ்யனை ஸ்தோத்திரம் குருவினுடைய பெருமையை சிறப்பித்துப் பேசுகிறார் ஆச்சரியோ பக்தா சொல்லித்தருகிற ஆசிரியர் வியப்புக்குரியவர் அரிதானவர் ந நரேணா ரேண புரோக்தா ஏஷ சுவிஜேயோ பகுதா சிந்தியமான ஏழாவது மந்திரம் வரைக்கும் சிஷியனை புகழ்ந்து பேசுகிறார் எட்டாவது மந்திரத்தில் குருவை புகழ்ந்து பேசுகிறார் குருங்கிறவர் யாருன்னா ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டா குருஹூ ஸ்ரோத்ரியன்னா என்ன ஸ்ரோத்ரங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்குது ரொம்ப ஆழமான அர்த்தங்கள்லாம் இருக்குது ஆழமான அர்த்தத்தெல்லாம் நான் சொல் சுருக்கமாக சொல்கிறேன் நன்றாக இப்போ நான் வந்து எந்த இப்போ வந்து இந்த புஸ்தகமே இல்லாமல் சொல்ல தெரிஞ்சால் அது ரொம்ப உத்தமோத்தம டீச்சர் வச்சுக்கலாம் புஸ்தகம் வச்சுக்கலாம் ஓஹோ இந்த புஸ்தகமே அதாவது சாஸ்திரம் முழுக்க நல்ல தரோவாக இருக்கணும் அது உத்தமமான குருவுக்கு லக்ஷணம் அதை ரொம்ப முக்கியம் சாஸ்திரமாவது மனப்பாடம் பண்ணியிருக்கணும் ஸ்ரோத்ரியன் சொன்னால் அத்தியானமும் அர்த்தக்ஞானமும் உடையவன் தான் ஸ்ரோத்ரியன் அதாவது மந்திரங்கள்லாம் மனப்பாடமாக இருக்கணும் மந்திரங்களுடைய அர்த்தமும் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அதற்கு தேவையான அங்கங்களும் தெரிஞ்சிருக்கணும் வியாக்கரணம் முதலான அங்கங்களும் தெரிஞ்சிருக்கணும் இவனுக்கு தான் பேர் சாஸ்திரஜன் அப்படின்னு அர்த்தம் சாஸ்திரங்களை நன்றாக அறிந்தவன் ஒரு குருக்கிட்ட சிஷியனாக இருந்து ஒழுங்காக படித்தவன் அப்படின்னு அர்த்தம் படிச்சுருந்தால் மாத்திரம் போகாது சொல்லிக் கொடுக்க தெரியணும் இங்கே வந்து கம்யூனிகேட் பண்ண தெரியணும் அது ரொம்ப முக்கியம் அது மாத்திரமில்லை இங்கே கம்யூனிகேட் பண்ணுறது கஷ்டமான விஷயம் சப்ஜெக்ட் வந்து என்னதுன்னா ஆத்மா பேசுகிற விஷயம் என்னது ஆத்மா ஆத்மா வந்து சொற்களால் விளக்க முடியுமா விளக்க முடியாது குருவோட வேலை என்ன சொற்களால் விளக்கி சொல்ல முடியாத ஆத்மாவை சொற்களால் விளக்கி சொல்லணும் இந்த சொற்களால் விளக்கி சொல்கிற சக்தி அவருக்கு இருக்கணும் அந்த கம்யூனிகேட்டிங் கெப்பாசிட்டி ஸ்கில் அண்ட் கெப்பாசிட்டிங்கிறாங்க அந்த சாமர்த்தியம் அதை சொல்லிக் கொடுக்கணுங்கிற அந்த வில்லிங்னஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் ஸ்ரோத்ரியத்துவம் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை இருந்தால் தான் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணு ஆசை இல்லைன்னா சொல்லிக் கொடுக்க போகிறதில்லை ஆனால் சொல்லி கொடுக்குறதுக்கு அவருக்கு சக்தி இருக்கணும் ஏன்னா இது வந்து சொற்களுக்கு இட்டாததுனால இதை ஒரு அனுபவமாக சொல்ல முடியாது ஏன்னா நிறைய இதை வந்து அனுபவித்து தெரிஞ்சிக்க வேண்டியதப்பா அப்படின்னு சொல்லிட்டாருனா அது வம்பு அதில் பெரிய பிரச்சனையாகிடும் இல்லை இது சொல்லால் விளக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை சொல்லால் விளக்க முடியாதுங்கிறீங்க அப்படின்னா இல்லாத பொருளாக இருக்க போகிறதுனு நினச்சிக்கக்கூடாது ஆனால் இருக்குது சொற்களுக்கு எட்டாது அதை சொல்கிற விதமாக சொல்லித்தரணும் நீ பூர்ணமானவன் நீ உடம்பு இல்லை மனசில்லை புத்தி இல்லை நீ வந்து சைத்தன்ய ஸ்வரூபம் பூர்ணமானவன் அப்படிங்கிறத உபதேசம் பண்ணுறத்துக்கு அவருக்கு புரிஞ்சிருக்கணும் எப்படி சொன்னால் இவன் புரிஞ்சுப்பான் மாணவன் எப்படி சொன்னால் புரிஞ்சுப்பாங்கிறது அதை எப்படி சொன்னால் புரிய வைக்க முடியுங்கிறத தெரிஞ்சு அதை சந்தோஷமாக சொல்லி கொடுக்குற சக்தி இருக்கணும் அதுக்கு பேர் தான் ஸ்ரோத்ரியத்வம் ஸ்ரோத்ரியனாக இருக்கிற தன்மை ஸ்ரோத்ரிய சந்தோதீதே அப்படின்னு பாணினி சூத்திரம் அதாவது வேதங்களை நன்றாக மனப்பாடம் செய்து பொருள் உணர்ந்தவனுக்கு ஸ்ரோத்ரியன் என்று பெயர் சாஸ்திரத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் அர்த்தம் அதாவது சொல்லுவாங்க பகுஸ்ருதா பகுப்பிய ஸ்ருதா அதாவது நிறைய கேட்டிருக்கான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லுப்பியா ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம் அப்படின்னு ஒன்று இருக்கு பகுப்பியா ஸ்ரோதவியம்னா நிறைய இப்போ சுவாமி செல்லாம் நாங்கள் மாற்றி மாற்றி கிளாஸ் எடுக்கிறோம் இல்லையா எல்லார்டையும் கேட்குறது எல்லா மகாத்மாக்கள்கிட்டையும் கேட்குறது சம்பிரதாயத்தை பொறுத்து ஆனால் எல்லா மகாத்மாக்கள்கிட்டையும் கேட்குறதுங்கிறது பகுப்பியா ஸ்ரோதவியம் பல பேர்கிட்ட கேட்கணும் பல தடவை கேட்கணும் பகுதா ஸ்ரோதவியம் பகுதா அதுக்கு தான் திருவள்ளுவர் கேள்வின்னே பத்து குரலை வச்சார் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் இது இடையில் சொன்னேன் யமதர்மராஜா குருவோட லக்ஷணம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்னா அவன் ஸ்ரோத்ரியனாக இருக்கணும் சொல்லி கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும் சில பேருக்கு புரிஞ்சிக்க தெரியும் சொல்லி கொடுக்க வராது சில பேர் சொல்லி கொடுக்குற சக்தி இருக்கும் ரொம்ப தெரியாது இது மாயையோட மகிமை தானே சங்கீதத்துலேயும் எல்லா ஃபீல்ட்லையும் அப்படி இருக்குது அதனால் சில பேருக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலும் நல்லா சொல்லி கொடுத்துருவாங்க சில பேருக்கு நிறைய தெரிஞ்சாலும் ஒழுங்காக சொல்லத் தெரியாது ஆக இதை வந்து விஷயத்தை தெரிஞ்சு சொல்லித்தர்ற சக்தி அது ஒரு தனி விபூதி தான் ஒரு ஸ்கில் இருக்கிற மாதிரி அது ஒரு ஸ்கில் ஆகையினால அதை சொல்கிறார் அதாவது அவரேன நரேன புரோக்தஹா ஏஷகா நகி சுவிஜேயா சாதாரணமான மனிதனால் இதை சொன்னால் புரிந்து முடியாது இதில் ரொம்ப ட்ரெயின்டாக இருக்கணும் ரொம்ப பயிற்சி பெற்றவனுக்குத்தான் இதை சொல்லித்தர முடியும் அடுத்தது இன்னொன்று சொல்கிறார் பிரம்மனிஷ்டா இப்போது மற்ற பாடம் சொல்லித்தரத்துக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது மற்ற பாடத்துல எல்லாம் வந்து நீங்கள் வேறு ஏதாவது சொல்லிக் கணக்கு வாத்தியார் எப்போ பார்த்தாலும் கணக்கு போட்டுட்டே அவசியம் இல்லை சயின்ஸ் வாத்தியார் எப்பவும் சயின்ஸே இது பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை பயாலஜி டீச்சர் வந்து எப்போ பார்த்தாலும் பயாலஜியவே பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் இதில் பாடம் என்னது இந்த பாடம் என்னதுன்னா நீ நிறைவானவன் மாணவனை பார்த்து சொல்லணும் நீ நிறைவானவன் ஆனந்தமே வடிவானவன் அப்படி தானே பாடம் சொல்லித்தரணும் அமைதி என்பது வேறு நீ வேறு அல்ல அமைதியே நீயே அமைதி நீயே ஆனந்தம் நீ நிறைவு பூர்ணம்னு சொல்லணும்னா சொல்லித்தர ஆசிரியர் எப்படி இருக்கணும் நீ ஆனந்தப்போ என்ன அழுதுண்ட சொல்ல முடியுவான இருந்துதான் சொல்லித்தரணும் இல்லாட்டி என்னமோ அது வெறும் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்பர்மேஷன் ஒன்னாகாது பாடம் சொல்லி தர்ற போதே புரியணும்னா பிரம்ம நிஷ்டத்துவம் எந்த கருத்தை குருநாதர் உபதேசம் செய்கிறாரோ அந்த பிரம்ம தத்துவத்தில் அவர் நிலை பெற்றவராக இருக்க வேண்டும் இது அப்படியே அழகாக சொல்லியிருக்கு விவேக சூடாமணியில் அதாவது அவர் நன்றாக கற்றவராக இருக்க வேண்டும் கற்றதை சொல்லிக் கொடுக்கும் ஆற்றல் உடையவராக இருக்க வேண்டும் அவர் தவறுகள் செய்யாதவராக இருக்க வேண்டும் ஆசைப்படாதவராக இருக்க வேண்டும் இதெல்லாம் குருவுக்கு ஆசைப்படாதவராக இருக்க வேண்டும் சொல்லிக் கொடுக்கும் ஆற்றல் பிரம்மவித்த மகா அப்புறம் என்னன்னா எப்பொழுதும் மெய்ப்பொருளில் நிலைத்தவராக இருக்க வேண்டும் விறகு கட்டை இல்லாத நெருப்பை போல இருக்க வேண்டும் நெருப்பு நீருபூத்த நெருப்பை போல இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அறிவும் அமைதியும் ஒருங்கே அமைய பெற்றவராக இருக்க வேண்டும் அறிவும் அமைதியும் ஒருங்கே அமைய பெற்றவராக இருக்க வேண்டும் பீஸ் ஆஃப் மைண்டும் இருக்கணும் நாலெட்ஜும் இருக்கணும் விஸ்டம்னு வச்சுக்கணும் இருக்கணும் பிரம்ம நிஷ்டத் ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டத்துவம் இது ரெண்டும் அவர் சொல்றார் அனன்யப்ரோக்தே கதிர நாஸ்தி அனநியப் பிரோக்தம் அனநிய குரு தான் எந்த கருத்தை நிறைவானவன் என்று குரு மாணவனுக்கு சொல்லித் தருகிறாரோ அந்த கருத்தை தானும் நன்கு உணர்ந்தவராக இருக்க வேண்டும் இல்லைன்னா அதை கம்யூனிகேட் பண்ண முடியாது ஏதோ புரிஞ்ச என்னவோ சொல்றாரு பாவம் போயிடுவான் தகுதியுள்ள மாணவனுக்கு தகுதியுள்ள ஆசிரியர் அந்த கருத்தை தானும் அந்த கரு இங்க இந்த மாத்திரம் இந்த விஷயத்துல மாத்திரம் மற்ற இதில் மாத்திரம் தர்ம விஷயமா இருக்கட்டும் பிரம்ம விஷயமா இருக்கட்டும் ஸ்டீச் பண்ணுறவன் அதை ஃபாலோ பண்ணா தான் முடியும் ஃபாலோ பண்ணுறதுனா இன்னர்த்தம் தர்மத்தை நான் இன்னொருத்தருக்கு சொல்லித்தரணும் நான் நான் தர்மத்தை கடைப்பிடிக்கணும் பிரம்மத்தை பிறருக்கு உபதேசம் பண்ணணும்னா நான் அந்த பிரம்மத்தை உணர்ந்தவனாக இருக்க வேண்டும் ஆக ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவ இந்த எட்டாவது மந்திரத்தில் சொல்லியிருக்கிறார் அப்புறம் இன்னொன்று இந்த சாஸ்திரத்தையே புகழ்ந்து பேசுகிறார் முதல்ல சீடனை புகழ்ந்து பேசினார் பிறகு குருவை புகழ்ந்து பேசினார் அப்புறம் ஒன்பதாவது மந்திரத்தில் சாஸ்திரத்தை புகழார் இது அபௌருஷேயம் இது மனிதனுடைய புத்தியினால் இதை உணர்ந்து கொள்ள முடியாது சம்பிரதாயம் தெரிந்த ஆசிரியர் புரியும் ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து இதை எடுத்து சொல்லக்கூடிய சாஸ்திரம் பிரத்ய பிரமாணம் அனுப்பான பிரமாணத்தினால் கண்டுபிடிக்க முடியாத விஷயம் என்ன கன்வென்ஷனல் மெத்தர்ட்ஸா இப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது பர்செப்ஷன் இன்ஃப்ளன்ஸ் எல்லாம் முடியாது ஆத்மாங்கிற விஷயத்தில் எதெல்லாம் என்னன்னா ஆத்மஸ்வரூபம் அபௌருஷயம் புருஷ புத்திக்கு எட்டாதது அதில் சாஸ்திரம்தான் முக்கியம் அது சொல்லி கொடு குரு சாஸ்திரம் இல்லாமல் ஞானம் ஏற்படாது அதனால ஊகிச்சு புரிஞ்சிக்க முடியாதுங்கிற பாருங்கள் ஒம்பதாம் மந்திரத்தில் நைஷா தர்க்கேண மத்திராபனேயா ஆஹா தர்க்கத்தினாலையோ தர்க்கத்தினால இந்த ஞானத்தை அடைய முடியாது வேறொரு குருநாதர் உபதேசம் பண்ணினாதான் புரியும் அப்படி சொல்லி புகழ்கிறார் உன்ன மாதிரி சீடன் என்ன மாதிரி குருமார்களுக்கு கிடைக்கட்டும்ங்கிற துவாத்ருங்னோ பூயான் நச்சுக்கேதா வளான மந்திரங்கள் ஆக இதுவரைக்கும் இந்த விஷயம் அப்புறம் இது இது வரைக்கும் போடலாம் பதிமூணாவது மந்திரம் வரைக்கும் கூட போட்டுக்கலாம் தப்பு இல்லை எல்லாத்தையும் பொதுவாக சொல்கிறேன் பதிமூணாவது மந்திரம் வரைக்கும் முதல் மந்திரத்திலிருந்து பதிமூணாவது மந்திரம் வரைக்கும் மூணு விஷயம் என்னென்னு கேட்டால் ஒன்று சிஷியனுடைய சிஷ்ய சிஷ்யனை புகழ்ந்து பேசுதல் குருவை புகழ்ந்து பேசுதல் சாஸ்திரத்தினுடைய பெருமையை சொல்லுதல் ஆக சிஷியஸ்துதி குருதிஸ்துதி சிஷியஸ்துதிருதி ஒரு முக்கியமான மந்திரம் பதினாலாவது மந்திரம் நச்சிக்கேத்த தான் சொன்ன விஷயத்தே திரும்பவும் சொல்கிறான் ஆத்மாவோட லக்ஷணமே அங்கு அமைந்து விட்டது அந்நாத் அந்நா தர்மாத் அந்நாஸ்மாத் கிருதா கிருத்தாத் என்கிற மந்திரம் அந்த மந்திரத்தில் எல்லாவற்றையும் கடந்த அந்த ஆத்ம தத்துவத்தை சொல்லு அப்படி சொல்லி அவனே ஆத்ம தத்துவத்தை உணர்ந்தவனைப் போல பேசுகிறான் உணர்ந்தவன் தெரிஞ்சிருக்கு அவனுக்கு கேட்டு வச்சிருக்கான் ஆபாத்தாவது மந்திரத்திலிருந்து பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூன்று மந்திரங்களும் ஓங்கார உபாசனையை சொல்லுகிறது திரும்ப ஞாபகப்படுத்துகிறவங்களுக்கு ஏனா நான் உங்களுக்கு சரியாக சொன்னேனான்னு சந்தை எனக்கு வருதுனால முதல் மந்திரத்துலேருந்து பதிமூணாவது மந்த்ரம் வரைக்கும் இந்த மூன்று ஸ்துதி சிஷ்யஸ்துதி சாஸ்திரஸ்துதி சாஸ்திரஸ்துதி சாஸ்த்ருன்னா டீச்சர் சாஸ்தா சாஸ்தானா உபதேசம் பண்ணுறவர் ஆ சிஷ்யனை புகழ்ந்து குருவை புகழ்ந்து சாஸ்திரத்தை புகழ்ந்தாச்சு அப்புறம் நச்சிகேதை என்ன பண்ணுறான் மறுபடியும் ஆத்ம அவன் கேட்குறான் எனக்கு வந்து இதெல்லாம் டைம் போயின்னு இருக்கு நீங்கள் அதை பாடத்தை சீக்கிரம் ஆரம்பிங்கோ அப்படிங்கிறதுனால யமதர்மராஜா பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூன்று மந்திரங்களில் ஓங்கார உபாசனையை உபதேசம் பண்ணுறார் ஆத்ம பெறுவதற்கு மனதிற்கு தகுதியை கொடுக்கக்கூடிய ஓங்கார உபாசனையை உபதேசம் பண்ணுகிறார் அவ்வளவுதான் அது மந்திரத்திலிருந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டாவது மந்திரம் வரைக்கும் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு அப்புறம் இருபத்தி அஞ்சு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு விட்டுடணும் உபதேசம் பண்ணுகிறது ஆத்ம லக்ஷணாணி ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணுகிறது முதல்ல என்ன சொல்லுகிறது ஆத்மா நிர்வீகார சைதன்யம் முதல்ல ஆத்மாவோட லட்சணத்தை சொல்லிவிடுற ஆத்மா உணர்வு கான்சியஸ்னஸ் தான் ஆத்மா சொல்லிடுற உடம்புக்குத்தான் மாற்றம் இருக்கு மனசுக்குத்தான் மாற்றம் இருக்கு ஆத்மாவுக்கு மாற்றம் இல்லை நிர்விகார சைத்தன்யம் ஒரு லட்சணம் நிர்வீகார சைத்தன்யம்யம்னா உணர்வு நிர்வீகாரம் மாற்றம் நிர்வீகாரம்னா மாற்றமற்ற மாற்றமற்ற சைதன்யமே ஆத்மா என்று பதினெட்டாவது மந்திரத்தில் சொல்லிவிடுறார் அப்புறம் அடுத்தது பத்தொன்பதாவது மந்திரம் ஆத்மா அகர்த்தா அபோக்தா ஆத்மா எந்த செயலையும் செய்வதில்லை எந்த செயலின் பலனையும் அனுபவிப்பதும் இல்லை உடல் மனம் சேர்க்கை தான் பண்ணுகிறது ஆத்மா அகர்த்தா அபோக்தா இது ரெண்டாவது லட்சணம் ரெண்டு மூணு முதல்ல நிர்விகாரத்துவம் அப்புறம் அகர்த்திருவம் அப்புறம் அபோக்திருவம் இது மூணாவது மூணு லட்சணம் அப்புறம் அடுத்தது என்னன்னா ஆத்மா எல்லாவற்றுக்கும் ஆதாரமானது இந்த உடம்புக்கு மாத்திரம் ஆத்மா ஆதாரமானது அல்ல நேர பரமாத்ம தத்துவத்துக்கு பிரம்ம தத்துவத்துக்கே போயிடுறார் யமதர்ம ராஜா ஜீவாத்மா பரமாத்மாக்கெல்லாம் கொண்டு போகிறது இல்லை சில இடங்களில் பண்ணுறார் பெரும்பாலும் நேர போயிடுறார் ஆத்மா சர்வ அதிஷ்டானம் அனைத்திற்கும் ஆதாரமானது சைத்தன்யம் அது ஒரு லட்சணம் சர்வ நிர்விகார சைதன்யம் அப்புறம் அகர்த்தா அபோக்தா சர்வ அதிஷ்டான சர்வ அதிஷ்டான அப்புறம் அடுத்தது பொருளாக ஆத்மாவை அறிய முடியாது அப்படிங்கிற கருத்தை சொல்ற அறிபவனாகவே அது இருக்கிறது அறியப்படும் பொருளாக அதை அறியமா முடியாது அப்ரமேயா அப்ரமாத்தா அப்படின்னு அப்ரமேயோ அப்ரமாத்ரு அறியப்பட முடியாது அறிபவனாக இருக்கிறது உண்மையில் அது எதையும் அறிபவனாகவும் இல்லை நினச்சுக்காய் அறியப்படு பொருள் நீக்கப்படுவதால் அரிபவன் என்னும் தன்மையும் நீக்கி அறிவே உண்மை என்று உணர்த்தப்படுகிறது ஆகையினால நான் அப்ரமாத்ருன்னு ஒரு பதம் போட்டேன் ஆகையினால பிரமாத்ரு அப்படின்னு சொன்னால் அரிபவன் அர்த்தம் ஆனால் அந்த பிரமாத்திருத்தம் கூட கல்பிக்கப்பட்டதுனால அப்ரமாத்தான்னு சொல்றேன் ஆத்மா அறியப்படும் பொருளாக அறிய முடியாதது அப்புறம் இன்னொன்று காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாதது தேச கால வஸ்து பரிச்சேதூன்யா தேசகால வஸ்து பரிட்சேத ரஹிதஹா எத்தனை லட்சணம் பாருங்க சொல்லியிருக்கேன் அஹ் சைத்தன்யந்தான் ஆத்மா உணர்வே ஆத்மா அது என்னென்ன அது மாற்றமற்றது செயலற்றது எதையும் அனுபவிக்காதது எதையும் பலனை அனுபவிக்காது எந்த பலனையும் அனுபவிக்காது அனுபவிக்காதுன்னா ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் போக் அபோக்தாங்கிறதுக்கு சொல்கிறேன் அபோக்தான்னா என்ன அர்த்தம் எதையும் அனுபவிக்காதது அபோக்தா அனுபவிப்பது வந்து அனாத்மா தான் ஆத்மா கிடையாது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் புரிஞ்சுக்க வேண்டிதான் ஆஹா ஆத்மா அகர்த்தா அபோக்தா அப்புறம் அடுத்தது என்ன சர்வ அதிஷ்டானம் அப்புறம் துர்விக்னேயத்துவம் அப்பிரமேயத்துவம் அதெல்லாம் நான் சேர்த்துன்றது துர்விக்னேயத்துவம் போரும் அறியப்படு பொருளாக அறிய முடியாதது அப்புறம் அடுத்தது என்னதுன்னா இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாதது கால தேச வஸ்து பரிட்சேத இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த மந்திரங்கள்லாம் அதுதான் சொல்லியிருக்கு அசரீரகம் மகாந்தம் விபுமாத்மானது மந்திரம் ரெண்டும் சொல்லிருக்கு இந்த ஞானத்தை அடையிறதுக்கு ரெண்டு தகுதி வேணும் ஒன்று தர்ம அனுஷ்டானம் இன்னொன்று தீவிர முமுக்ஷுத்வம் தீவிர முமுட்சுத்துவம் உண்மையை உணர வேண்டும் என்கின்ற பேர் ஆர்வம் இருக்க வேண்டும் தவறான செயல்களை செய்யக்கூடாது அதாவது என்ன சொல்கிறார் மன ஒருமுகப்பாடு இல்லாமல் இந்த உணர்வை உணர்வை உணர்ந்து கொள்ள முடியாது மன ஒருமுகப்பாடு இருக்க வேண்டுமானால் மன அமைதி வேண்டும் மன அமைதி வேண்டுமானால் மன அமைதி வேண்டுமானால் தவறான செயல்களை செய்யக்கூடாது அப்படி போற தவறான செயல்களிலிருந்து விடுபடாதவனுக்கு மன அமைதி கிடைக்காது மன அமைதி கிடைக்காதவனுக்கு மன ஒருமுகப்பாடு இல்லை மன ஒருமுகப்பாடு இல்லாதவனுக்கு மன அமைதியும் மன ஒருமுகப்பாடும் இல்லாதவனுக்கு உண்மையை உணர முடியாது உண்மையை உணராதவனுக்கு என்ன சொல்கிறது எப்பவும் துக்கம்தான் இவ்வளோ அழகான ஒரு மந்திரம் இருபத்தி நாலாம் மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தவறுகளிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ளாதவனுக்கு மன அமைதி இல்லை மன அமைதி இல்லாதவனுக்கு மன ஒருமுகப்பாடு இல்லை மன ஒருமுகப்பாடு இல்லாதவன் மன அமைதி இல்லாதவனுக்கு உண்மையை உணர்ந்து கொள்ளும் வாய்ப்பு இல்லவே இல்லை உண்மையை உணராதவனுக்கு முழுமையான அமைதி கிடையாது கிடையாது கிடையவே கிடையாது நான் விரதோ துஷ்ச்சரித்தாத் நான் சாந்தோ நான் சமாஹிதா நான் சாந்தமானசோ வாபி பிரஜானேன ஏனம் அது மாதிரி இருபத்தி மூணாவது மந்திரம் வேத பாராயணம் பண்ணால் மாத்திரம் போராது மந்திரங்களை மனப்பாடம் பண்ணினா போராது அர்த்தத்தை பலதடவை கேட்டாலும் போராது உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் மேலோங்கி இருந்தால்தான் இதை இதை புரிந்து முடியும் வருமனே பாராயணம் செய்து கொள்வதாலோ மேதாசக்தியினாலோ இதை தெரிந்து கொள்ள முடியாது கேட்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் மிக மோட்சம் அடைய வேண்டும் உண்மையை உணர வேண்டும் என்கிற தீவிர ஆர்வம் இல்லாதவனுக்கு இது உண்மையான பயனை கொடுக்கவே முடியாது என்று சொல்லியிருக்கிறது ஆ இதிலெல்லாம் என்ன தீவிர முமுட்சுத்துவம் அப்புறம் தர்மானுஷ்டானம் அதிலே அடங்கியிருக்கு தர்மானுஷ்டானத்தினால சாந்தி சாந்தியினால் ஏகாகிரதை ஏகாகிரத்தையினால கிரகணம் ஞானத்தை கிரகிச்சிக்கிறது அதனால் ஆனந்தம் தான் பிரசா சர்வாநர் கிருஷ்ணர்ஹானோபாயத்தை பிரசன்னச்சேதோஹியாசு பரியவெஸ்திபுர நாபாவயாந்தி அஷாந்த சுகம் எல்லாம் கீதையை ஞாபகம் வச்சுக்கணும் இருபத்தஞ்சாவது மந்திரம் மறுபடியும் சொல்லியிருக்கு இருபத்தஞ்சாவது மந்திரந்தான் சொல்லியிருக்கு கால தேச வஸ்து பரிட்சேதூன்யம் அதெல்லாம் போட்டுக்கணும் ஆக இந்த அத்தியாயத்தில் இந்த வள்ளியில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா மற்ற மந்திரங்கள்லாம் இருந்தால் கூட பதினாலாவது மந்திரம் ஒரு முக்கியமான மந்திரம் அப்புறம் பதினெட்டில் இருந்து இருபது வரைக்கும் பதினெட்டுலருந்து இருபது அப்புறம் இருபத்தி அஞ்சு எல்லாம் முக்கியமான மந்திரம் ஆஹா அதில் ஒரு இருபத்தொம்பது இதில் ஒரு இருபத்தி அஞ்சு மந்திரங்கள் இருக்கின்றன நான் மூணாவது வள்ளியும் கொஞ்சம் சொல்லி முடிச்சு மூணாவது வள்ளி சீக்கிரம் முடிச்சு விடுறேன் மூணாவது வள்ளி இந்த ஆத்ம தத்துவத்தையே சொல்லுகிறது மூணே மூணு விஷயம் கடோபிரஷத்தில் தொடர்ந்து வருகிறது அதாவது ஆத்ம லக்ஷணம் ஆத்ம ஜியான சாதனம் ஆத்ம ஜஞானத்தினுடைய பிரோஜனம் இந்த மூணு விஷயம்தான் ஆத்மாவின் இலக்கணங்கள் ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கான வழிமுறைகள் ஆத்மாவை தெரிந்து கொள்வதால் கிடைக்கும் பயன்கள் இந்த மூன்று தான் ஆத்மஸ்வரூபம் ஆத்ம ஜான சாதனம் அப்புறம் வந்து ஆத்ம ஞான பலம் இந்த மூணு விஷயந்தான் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது இந்த மூணாவது வள்ளியில் ஜீவாத்மாவை ஒரு பயணியாக அறிமுகப்படுத்தி இந்த ஜீவாத்மாவினுடைய குறிக்கோள் பரமாத்மா என்று சொல்லுகிறது ஜீவாத்மாவினுடைய குறிக்கோள் பரமாத்மா அந்த பரமாத்மாவை அடைய வேண்டும் என்றால் அதை ஒரு பயணமாக உருவகப்படுத்துகிறது என்ன பண்ணுகிறது உடலை தேரோடு ஒப்பிடுகிறது இந்திரியங்களை எல்லாம் குதிரைகளோடு ஒப்பிடுகிறது ஒரு தேர் பயணத்தோடு ஒப்பிடுகிறது ஜீவாத்மாவை பயணியோடு ஒப்பிடுகிறது புத்தியை சாரத்தியோடு ஒப்பிடுகிறது மனதை கடிவாள கயிறோடு ஒப்பிடுகிறது இந்திரிய விஷயங்களை பாதைகளோடு ஒப்பிடுகிறது குறிக்கோளை நாம் தீர்மானம் பண்ணிக்கணும் பொருளா இன்பமா அறமா வீடா நம்ம வீட்டுக்கு போகணும் போகணும்னு நினச்சின்னு இருக்கோம் இன்றைக்கு வீட்டுக்கு போன மாதிரி தெரியல இல்லையா வீடு எங்கே எங்க எங்கள் ஊரில் எங்கள் நாங்கள் இருக்கிற இடத்துல வீடு இருக்குன்னா அந்த வீடு இருக்கணும் எந்த வீடுண்ணா உண்மையான வீடு வள்ளுவர் சொல்லிட்டார் இந்த உடம்பு இருக்கே இந்த உடம்பே வந்து வாடகை வீடுங்கிற வாடகை இல்லை ஒன்று கொடுத்தன அதான் வாடகை வீடு தான் வீடே கிடைக்கலையா உயிருக்கு புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு இந்த உடம்புக்குள்ளே அப்படி ஒன்று கொடுத்த நடத்துகிற உயிருக்கு இன்னும் பர்மனெண்ட்டு ஹவுஸ் கிடைக்கலையாம் நம்மளானால் நிறைய டாக்குமெண்ட்ஸை வச்சு எங்கிட்ட ஏழு வீடு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லின்னு இருக்கோம் ஏழு வீடு வச்சுருக்கேன் அந்த வீட்டை வச்சுருக்கேன் இதை வச்சுருக்கேன் அப்படின் சொல்லி இந்த வீடே சொந்தம் இல்லை இந்த வீடே சொந்தம் இல்லாத போது எந்த வீடு இது பண்ணுறது வீடுன்னா இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் மோக்ஷம் நோக்கி போகிறோம் போகிறோம் போகிறோம் ஜென்ம ஜென்ம எல்லா பிறப்பும் பிறந்து இழைச்சாச்சு அதுதான் இது உபநேஷத்தை என்ன பண்ணுறது முதல் ரெண்டு மந்திரத்தில் இந்த ஜீவாத்மா இருக்கான் இவனுடைய லட்சியம் பரமாத்மாவை அடையிறது அப்படி சொல்லி அதுக்காக வேண்டி இந்த தேர் பயணத்தை உருவகப்படுத்தி அதிலேருந்து சில சாதனங்களை சொல்கிறது உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இந்திரிய நிகிரகம் சமம் தமம் மனசை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அதுக்கு தமம் சமம் வேணும் அப்புறம் புத்திக்கு விவேக்கம் வேணும் குதிரைகளுக்கெல்லாம் சரியான வழியை காட்டி கொடுக்கணும் இந்திரியங்களுக்கு இந்திரியங்களாகிய குதிரைகளுக்கு வழியை சரியாக காட்டி கொடுக்கணும் ஆக இப்படி சாதனங்களையெல்லாம் சொல்லி வாழ்க்கையின் குறிக்கோள் ஆனந்தமே வடிவான இறைவனை அடைவது முதல் ரெண்டு மந்திரம் முகவுரை அப்புறம் மூணாவது மந்திரத்திலிருந்து ஒன்பதாவது மந்திரம் வரைக்கும் தே ரத ரதரூப கல்பனா தேராக உருவகப்படுத்தி வாழ்க்கை பயணத்தை ஒரு தேர் பயணத்தோடு உருவகப்படுத்தி சொல்லப்பட்டது அப்புறம் அடுத்தது பத்து பதினொன்று பஞ்சகோஷ விவேகம் அப்படி எடுத்துக்கணும் ஆ இந்திரியங்களை காட்டிலும் மனம் மனதை காட்டிலும் புத்தி என்று சொல்லி எல்லாம் ஒரு கோஷங்களை நீக்கிறதுக்கான உபாயங்களை உபதேசம் பண்ணுற ஆ இது ரொம்ப முக்கியமான பகுதி ஆ ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உபாயத்தை சொல்கிற பிரயாணம் என்பது என்ன இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கி பிரயாணம் பண்ணுறதுங்கிறது என்னதுன்னா இது சூலமான பிரயாணம் இல்லை இது வந்து சூக்மாக என்ன பிரயாணம்னா விசாரரூப யாத்ரான்னா நான் யாருங்கிறத நான் ஜீவனா பிரம்மனா அப்படின்னு விசாரம் பண்ணினால் இந்த தேகமும் நான் இல்லை ஜீவனும் நான் இல்லை பிரம்மன்னு புரிஞ்சுக்கிறோம் ஆக தவறான கருத்துக்களை நீக்கி சரியான கருத்துக்களை புரிந்து இங்கு பயணமாக சொல்லப்பட்டிருக்கு கோல் வந்து ஒன்றும் பெரிசா இல்லை என்ன எங்கிட்ட இருக்கிற தப்பான அபிப்பிராயத்திலேருந்து சரியான அபிப்பிராயத்துக்கு நான் பயணம் பண்ணணும் தவறான கருத்துக்களிலிருந்து சரியான கருத்துக்கு நான் பயணம் செய்ய வேண்டும் அதுவே இங்கே பயணம் உண்மையில் பயணம் என்பது புறத்திலே ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு போகின்ற பயணம் அல்ல தவறான கருத்துக்களிலிருந்து சரியான கருத்துக்களை உணர்ந்து கொள்ளுகின்ற செயலே இங்கு பயணமாக உருவகப்படுத்தப்படுகிறது நான் அன்னமயம் அல்ல பிராணமயம் அல்ல மனோமயம் அல்ல விஜானமயமல்ல ஆனந்த ஆத்மஸ்வரூபம் என்று புரிந்து கொள்வதே ஆகும் அப்புறம் அதுக்கு என்ன வேணும்னா பன்னெண்டாவது மந்திரம் சூக்ம புத்தி வேண்டும் என்கிறது சூக்ம புத்தி வேண்டும் அதே மாதிரி இந்த பத்தாவது மந்திரம் பதினோராவது மந்திரம் பதிமூணாவது மந்திரம் மூனை நீங்கள் ஒன்றா போட்டுக்கலாம் அதெல்லாம்தான் பஞ்சகோஷ விவேகம் பன்னெண்டாவது மந்திரம் சூக்ம புத்தியை பற்றி சொல்லியிருக்கிறது அப்புறம் பதினாலாவது மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் எல்லா சாதனங்களையும் ஒருங்கிணைத்து சொல்லுகிறது உத்திஷ்டத்தை ஜாகிரத பிராபிய வரா நிபோதத்தை அதாவது கர்மயோகம் பண்ணு கர்மயோகம் பண்ணி விவேகத்தை அடை உபாசனையெல்லாம் பண்ணி இது பண்ணு சந்நியாசம் பண்ணு விட்டுடு வைராக்கியத்தை அடை குருநாதரை சென்று உண்மையை உணர்ந்து கொள் வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய சாதனங்களெல்லாம் அதில் சொல்லியாச்சு ஜாகிரதாங்கிறதுலையே கர்மயோகமும் உபாசனா யோகமும் அடங்கி விடுகிறது உத்திஷ்டதாங்கிறது வந்து வைராக்கியத்தை சொல்லுகிறது சாதன சதுஷ்டய சம்பத்தியை சொல்லுகிறது பிராப்பிய வரான் நிபோதத்தைங்கிறதுல குரு சாஸ்திரத்தை அடைந்து ஞான யோகத்தையும் சொல்லிவிட்டது ஆ ஜாகிரதா ஜாகிரதா என்பது கர்மயோகம் உபாசன யோகம் உத்திஷ்ட என்பது சாதன சதுஷ்டய சம்பத்தி பிராப்பியவரா நிபோதத என்பது ஸ்ரவண மனநிதி ஆசனம் ஞான யோகம் மூன்று யோகங்களும் ஒரே மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது ரொம்ப முக்கியமானது ஆன்மீக சாதனைகள் அனைத்தும் இந்த பதினான்காவது மந்திரத்தில் உணர்த்தப்பட்டு விட்டது அப்புறம் மீண்டும் ஆத்மாவினுடைய லக்ஷணம் பதினஞ்சாவது மந்திரம் ரொம்ப முக்கியம் சங்கராச்சாரர் அடிக்கடி கோட்புன்றார் அசப்தம் அஸ்பரிசம் அரூபம் அவ்யயம் இந்த மந்திரம் அப்புறம் பதினாறாவது மந்திரமும் பதினேழாவது மந்திரமும் இந்த உபனிஷத்தை படிக்கிறதுனால ஏற்படுற பிரயோஜனத்தை சொல்லுகிறது யார் ஒருவன் இந்த மந்திரத்தை சொல்லுகிறானோ கேட்கிறானோ அவன் ஞானத்தை அடைகிறான் அல்லது புண்ணியத்தை பெற்று பிரம்மலோகத்திற்கு போகிறான் ரெண்டு பொருளும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஸ்ராத்த நேரத்தில் இந்த மந்திரத்தை ஜப்பம் பண்ணினால் பாராயணம் செய்தால் அது எல்லையற்ற பலன்களை கொடுக்கும் நிறைய புண்ணியத்தை கொடுக்கும் என்று அதை சொல்லி இருக்கிறது ஆக இந்த பதினாறு பதினேழு மந்திரங்கள் பலஸ்ருதி கட்டோபனிஷத்தே ஓரளவுக்கு பூர்த்தியான மாதிரி தான் இந்த இடத்துல இப்படி முதல் அத்தியாயம் பூர்த்தியாகி இருக்கிறது முதல் அத்தியாயத்தில் இந்த மூன்று வள்ளிகளுக்கும் சாரமான பொருளை இதுவரை பார்த்துருக்குறோம் ஆக இருபத்தொம்பது இருபத்தஞ்சு பதினேழு மந்திரங்கள் எழுபத்தோரு மந்திரம் எழுபத்தோரு மந்திரம் தானே எழுபத்தி மந்திரங்கள் அர்த்தம் பார்த்துருக்கோம் இனி நாளைக்கு ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய சாரத்தை சொல்வதற்கு முயற்சிக்கிறேன் இந்தளவில் இந்த சுருக்க உரையை நிறைவு செய்கிறேன் கடோபனிஷத்தினுடைய முதல் அத்தியாயத்திற்கு சுருக்க உரை நிறைவு செய்யப்பட்டு விட்டது ஹரி ஓம் ஓம் சவூ சகன்கூ சஹ வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவித்விஷாவகை ஓம் ஷாந்திஷாந்திஷாந்தி அய்யனேயனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்கண்ட மெய்யனே உபதேசிக்க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 ஆதிகருநாஸ்வ